தேவன் எப்படி புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை எங்கிருந்து வருது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அழைக்கிறோமே இந்த ஏற்பாட்டுக்கு மறுபெயர் தான் உடன்படிக்கை நாம ஏற்பாடுன்ற வார்த்தைய வேதத்தில் இருக்கிறத கவனிக்கிறதே கிடையாது அதை பிரசங்கிக்கிறது கிடையாது அதை கேள்வி எழுப்புறதே கிடையாது எப்பொழுது கடைசி காலத்தை பத்தி போதிக்கிற எல் நிறைய பேருக்கு உடன்படிக்கை வேதத்து வேதத்துல உடன்படிக்கை பத்தி சொல்லி இருக்குது அந்த உடன்படிக்கையின் கடைசி காலத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு அவங்க புரிந்து கொள்றது கிடையாது எடுத்து காட்டினாலும் ஒத்துக்கிறது கிடையாது நான் முயற்சி செஞ்சிருக்கிறேன் சில பேரு கிட்ட எல்லாம் சொல்லி இந்த புத்தகம் உடன்படிக்கையின் புத்தகம் இதுக்கு பேர் பைபிள்னு பதினேழாவது நூற்றாண்டுல வச்சாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் ஒரு உடன்படிக்கை புத்தகம் இது கவனன்ட் லேங் இது கவனன்ட் புக்கு இது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டது மோசை மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஏற்படுத்தி கொண்ட உறவைதான் வேதம் பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கைன்னு சொல்லுது மரணத்துக்கு பிறகு அவர் சிந்தின ரத்தத்துக்கு பிறகு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது ரத்தத்தை அடையாளமாக ஆகவே இது எப்ரே மக்களுக்கு இது நல்லா புரியும் நம்ம ரத்தத்தை எல்லாம் அடையாளமா வச்சுக்கிறது கிடையாது கல் வாங்கி அங்க நட்டுவோம் அது ஒரு அடையாளம் கையெழுத்து ஒரு அடையாளம் தாலி ஒரு அடையாளம் இந்த மாதிரி நமக்கு அடையாளம் சொன்னா இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இஸ்ரோலர்கிட்ட ரத்தம் உடன்படிக்கைக்கு அடையாளம்னா அவங்களுக்கு புரியும் இயேசு சொன்னாரு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு சொன்னாரு புது உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு சொன்னாரு இஸ்ரோவேல் ஜனங்க குறிப்பா சீஷர்கள் இயேசுவை பார்த்து என்ன இப்படி விகரமா பேசுறீர் என்ன தப்பு தப்பா பேசுறீர்னு கேட்கல ஏன்னா அவங்களுக்கு உடன்படிக்கை தெரியும் ஏன்னா அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட போது தேவன் பழையற்பாட்டின் காலத்திலேருந்து நம்ம நிறைய பலிகளை பார்க்குறோம் நிறைய பலிகளை குறித்து பார்க்குறோம் பலிகளை செலுத்தும்போது அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தெளிப்பார்கள் யாரெல்லாம் உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ அவங்க மேலெல்லாம் தெளிப்பாங்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ரிங்கெல்லாம் இப்போ இப்போ வந்து ஐடியா ஆனால் முன்னெல்லாம் வந்து ஒரு கீ கீரி கீரிக்குவாங்க அந்த ரவுண்டாக கீரிக்குவாங்க ரத்தம் சிந்தனும் அது ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி அந்த தலும்பு இருக்கணும்னு சொல்லி அந்த தலும்பு மேலே கன் பவுட்ரு போட்டு ஆரவே அந்த மறைஞ்சிட கூடாதுன்னு சொல்லி ஆனா நம்மளுங்கிட்டோம் அவ்வளவுதான் அது உடன்படிக்கையில் ஆரம்பிச்சது போட்டேன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க இஸ்ரோவேல் ஜனங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா விரல வெட்டிக்கிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அது உடன்படிக்கைக்கு அடையாளம் அதனால்தான் வேதம் இஸ்ரோவேலர்களுடைய மனநிலையில எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேல் மக்கள் புரிந்து விதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏனென்றால் முதல் முதல் ஆடியன்ஸ் அவங்க தேவனோடு கூட தொடர்பு வச்சிருந்தவங்க அவங்க தான் தேவன் சொன்னதை சொன்னபோது முதல் முதல் அவங்க கிட்டதான் சொன்னார் ஆகவே இந்த பழைய ஏற்பாடு முடிவுக்கு வந்தது இயேசுவின் மரணத்தினாலே புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்பது இந்த உலகத்தில் எல்லா மனுஷரோடும் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த இனமாக எந்த மனுஷனாக இருக்கட்டும் அவங்க எப்பேற்பட்ட மனுஷனாக தேவன் மனுஷனோடு மனு ஒரு புது உறவை ஏற்படுத்திக்கிட்டார் அதான் சிலுவையில் நடந்தது பழைய உடன்படிக்கையின் காலத்திலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தண்டிக்கப்பட்டார்கள் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம் தேவனுடைய கருபை நமக்கு உண்டு எப்பவுமே ஆகவே இந்த உடன்படிக்கையின் நிலைமையை நாம புரிந்து கொள்ளணும் நாம் எல்லாரும் புது உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம் யூ ஆர் நியூ கவர்னன் பீப்புள் நீங்கள் புது உடன்படிக்கையின் மக்கள் உங்களுக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆதிக்காகமும் ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து பதினோரு அதிகாரம் வரைக்கும் வேதம் இரண்டு உடன்படிக்கைகளை பற்றி பேசுது அதில் ஒரு உடன்படிக்கை ஆதாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கும் அதன் பிறகு நோவாவோடு தேவன் பண்ணின உடன்படிக்கும் அந்த உடன்படிக்கையோடலாம் நமக்கு சம்பந்தம் உண்டு நமக்கு தொடர்பு உண்டு ஆனால் ஆப்ரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேருந்து வாசிக்கிறோம் அதுக்கும் நமக்கும் கூட சம்பந்தம் உண்டு ஆனால் சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவிலர்களோடு பண்ணி கொண்டார் ஒரு உடன்படிக்கை அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா நாம சந்ததியோ நம்முடைய முன்னோர்களோ யாரும் அந்த சீனாய் மலையாண்ட போய் நிற்கவே இல்லை அவர்களோடு தேவன் பேசினதில்லை அவர்களுக்கு எந்த பிரமாணங்களையும் கொடுத்ததில்லை இது புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை நல்லா வாழலாம் சந்தோஷமா வாழலாம் தைரியமா வாழலாம் கிறிஸ்துக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களை கண்டு அனுபவிக்கலாம் அநேக நேரங்கள்ல பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் கன்ஃபியூஸ் செய்யப்பட்டிருக்கிறது பழைய உடன்படிக்கையில ஆறுநூத்தி கட்டளைகள் கொடுக்கப்பட்டது புதிய உடன்படிக்கையில ஒரே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய உடன்படிக்கையின் கட்டளைகள் அவர்கள் மீறின போது அவர்களுக்கு தண்டனை கிடைச்சது புதிய உடன்படிக்கையில கட்டளைகளை மீறும்போது நாம் திரும்பவும் அந்த ரெஸ்டோர் பண்ணப்படுகிறோம் திரும்பவும் பழக்க திரும்பவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருது திரும்பவும் நம்மை வழி நடத்துகிறார் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கள் அழிந்து போனார்கள் உடன்படிக்கைகளை மீறும்பொழுது பிரமாணங்களை மீறும்பொழுது அவர்களையும் அவர்கள் தேசத்தையும் அவர்களுடைய ஆலயத்தையும் தேவன் பாழாய்ப் போக ஒப்புக் கொடுத்தார் ஆனால் புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாமோ என்றும் பாழாய் போக முடியாது ஏனென்றால் இது நித்திய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நிரந்தர உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைக்கு முடிவே கிடையாது இந்த உடன்படிக்கை சந்ததி சந்ததியா தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே நாம் எல்லாரும் புது உடன்படிக்கையில் இருக்கிறோம் ஆகவே புது உடன்படிக்கை புரிந்து வேண்டியது மிக அவசியமா இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிலுவையில மறிக்கும் பொழுது எல்லாருடைய பாவத்துக்காகவும் மறித்தார் ஆனால் யோவான் சொல்லுகிறார் இஸ்ரோவேலர்களுடைய பாவம் வேற நம்முடைய பாவம் வேற ரெண்டு விதமா பாவம் வேதம் பிரிக்கிறது இஸ்ரோவேலர்கள் செஞ்ச பாவம் என்ன நாம் செஞ்ச பாவம் என்ன என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இஸ்ரோவேலர்கள் தொடங்கலாம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று யோவான் ரெண்டு அதிகாரம் சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன் ஒன்று யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆம் என்ன சொல்லுங்க என் பிள்ளைகளே ஒன்னாவது வசன ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இயேசு மறிக்கும்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அப்படின்னு இஸ்ரவேல் மக்களையும் தம்மை தன்னையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் இயேசுவின் மரணத்தையும் இஸ்ரவேலுடைய பாவத்தையும் சுட்டி சொல்றார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிருபாதார பலியா பலியானார் நமக்காக பலியானார் அதுக்கப்புறம் சொல்றாரு நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அப்ப இஸ்ரோவேலருடைய பாவம் வேற நம்முடைய பாவம் வேற ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இஸ்ரோவேலருடைய பாவமே வேற அவங்க செஞ்ச தவறே வேற நாம செஞ்ச தவறு வேற பசத்து காட்டுறேன் ரோமர் மூணாம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம் ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செஞ்சு என்ன இருக்கிறோம் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் எல்லாருமே யூதர்களும் பாமல் செஞ்சு மகிம் தேவனுடைய மகிமை இழந்தார்கள் இஸ்ரவியலர்களும் அந்த மகிமை இழந்தார்கள் மற்ற சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களும் மகிமையை இழந்தார்கள் இப்ப பாருங்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை சொல்றாரு இந்த வசனத்தை ரெண்டு ரெண்டு இனமும் படிக்கணும் ஒன்று இசிறவலர்களும் படிக்கணும் நாமளும் படிக்கணும் மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷரும் படிக்கணும் நாம் அவர்களை குறை சொல்லிக்கிட்டு நாம் ரொம்ப யோக்கிய மாதிரி போயிட முடியாது அவங்க ரொம்ப சரி மாறியும் அவங்க நினைச்சுக்க கூடாது இஸ்ரோவேலர்கள் தாங்கள் ரொம்ப யோக்கியம்னா நினைச்சு கூடாது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்துக்கிட்டு தாங்க சரியா இருக்கிறோன்னு காட்டிக்க முடியாது நாம இஸ்ரவேலர்களை பார்த்து நாங்களாம் சரியா இருக்கிறோம் நீங்கள் சரியில்லைன்னு சொல்லியும் பண்ண முடியாது ஏன்னா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அப்படி தானே சொல்றாரு நீ யாரானாலும் சரி நீ யாரானாலும் சரினா நீ யூதரானாலும் சரி நீ புற ஜாதியாரா யூதர் அல்லாதவனா இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை ஏன் நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க நாமளும் செஞ்சிருக்கிறோம் அவங்களும் மீறி நடந்திருக்காங்க நாமளும் மீறி நடந்திருக்கிறோம் பாருங்க நீ மற்றவளை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் நிறைய பாத்தீங்கன்னா மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம் ஆனா நாமளும் குற்றவாளிகள் தான் எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்ற மகிமை இழந்திருக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்க முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்ரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதர் பின்பு கிரேக்கர் யாரா இருந்தாலும் சரி பாவம் செய்கிற பொள்ளாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் சரி உபத்திரவும் வியாகுளம் உண்டாகும் அவனுக்கு அவன் என்ன பாவம் செஞ்சிருக்கானோ அதனுடைய விளைவு அவனுக்கு வரும் முன்பு யூதரிலும் பத்து பின்பு கிரேக்கரிலும் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் பதினொன்னு தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவங்களும் பாவம் செஞ்சாங்க இவங்களும் பாவம் செஞ்சாங்கன்றதை முன்வைக்கிறார் யூதர்களும் பாவிகள்வை ஏற்றுக்கொண்டவர்களும் பாவிகள் என்பதை முன்ன வைக்கிறார் குறிப்பா இந்த வசனத்தை பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் பாத்தீங்களா நியாயப்பிரமாணம் இல்லாம பாவம் செய்தார்கள் நியாயப்பிரமாணம் இருந்து பாவம் செய்தார்கள் ரெண்டு பிரிவு பார்த்தீங்களா யூதர்களுடைய பாவம் ஒண்ணு இருக்குது கிரேக்கர்களுடைய குறிப்பா கிரேக்கர்லாம் புறஜாதிகள் புறஜாதிகளுடைய பாவம் ஒண்ணு இருக்குது அதே போல சொல்றாரு நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்தார்கள் யாரு புறஜாதிகள் இஸ்ரவீலர்கள் நியாயப்பிரமாணம் இருந்து பாவம் செஞ்சாங்க அப்ப பாருங்க நியாயப்பிரமாணம் இருந்து செய்கிற பாவம் ஒண்ணு நியாயப்பிரமாணம் இல்லாமல் செய்கிற பாவம் ஒன்று வேதம் இரண்டு பாவங்களாக பிரிக்குது செஞ்ச கூட்டம் இருக்குது நியாயப்பிரமாணம் கையில கொடுக்கப்பட்டு அதை மீறி பாவம் செஞ்ச கூட்டம் ஒண்ணு இருக்கு ரெண்டு பிரிவு இருக்கு நாம யாரும் நியாயப்பிரமாணத்தை மீறினது நம்ம கையில யாரும் யாரு கடவுள் என்ன கொடுக்கல நியாய பிரமாணத்தை மட்டும் தான் கொடுத்தார் அதனாலதான் சந்ததியார் நியாய பிரமாணத்தை வச்சுக்கிட்டு பாவம் செஞ்சாங்க மற்ற ஜனங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாம பாவம் செஞ்சாங்க இதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா யூதர்கள் எப்படி பாவத்துல கடந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ரொம்ப சுத்தமானவங்க ரொம்ப யோக்கியமானவங்க அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்க நாங்க பிறப்பால யூதர்கள் நாங்க பிறப்பால தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் பிறப்பால கடவுளுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனாலதான் இயேசுவும் சரி யோவான் ஸ்நானகனும் சரி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு ஆப்ரகா முடைய பிள்ளைகள் என்று நீங்கள் உங்களை அழைத்து கொள்ளாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே நமக்கு பிள்ளைகளை உண்டாக்கிக் கொள்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் கடிந்து கொள்ளுகிறார் ஏசு சொல்றாரு நீங்கள் பிசாசுக்கு பிள்ளைகள் நீங்க ஆபரகாமுடைய பிள்ளைங்க கிடையாது அப்படின்றாரு யோவான் எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஏன்னா அவங்க இப்ப பார்த்தாலும் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார சொல்றாரு நீங்களாம் காயினுடைய பிள்ளைங்க காயின் செஞ்சது போலதான் நீங்களும் இந்த இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு இஸ்ரவேலையில சுட்டி காட்டி சொல்றாரு நீங்க ஆபரகமுடைய பிள்ளைங்க கிடையாது நீங்க காயினுடைய பிள்ளைங்கிறார் அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்ரவேலர்கள் தாங்கள் சரின்றத நினைக்கிறாங்க புறஜாதிகள் நினைக்கிறாங்க இஸ்ரஸ்ரவேல் அல்லாதவர்கள நினைக்கிறாங்க நாங்கள் சரி அவங்க சரியில்லை நினைக்கிறாங்க அதனால தான் எல்லாரையும் ஒன்னாக கொண்டு வந்து சொல்கிறாரு எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களானோ எப்படி ஒருத்தர் நியாயப்பிரமாணம் இருந்து செய்தார்கள் இன்னொருத்தர் நியாயப்பிரமாணம் இல்லாமல் செஞ்சாங்க அப்படின்றார் தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க பதினான்காவது வசனம் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை ஆனால் அவங்களே அவங்களுக்கு நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அவங்களுக்கு கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல நமக்கு என்ன கொடுத்திருந்தார் மனசாட்சிய கொடுத்திருந்தார் பதினைந்து அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்தின் கேட்ட கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் அவங்களுக்குள்ள மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது அந்த மனசாட்சி அவங்களுக்கு புரிய வைக்குது தப்பு இது தவறுன்னு புரிய வைக்குது சரி தவறுன்னு சொல்லி தருது இஸ்ரோவேலர்களுக்கு அப்படி கிடையாது மனசாட்சி இருந்தும் கூட என்ன கொடு என்ன கொடுத்திருந்தாரு நியாய பிரமாணத்தையும் கொடுத்திருந்தாரு இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வர கொடுத்திருந்தாரு நமக்கு அப்படி கொடுக்கல நமக்கு என்ன கொடுத்திருந்தாரு மனசாட்சி மட்டும் அதுவும் சீக்கிரம் சேர்த்திருச்சு அதுவும் சீக்கிரம் சேர்த்துச்சு அதை மீறிதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம் இருபத்தி மூணாவது கடவுள் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறார் எதுக்கு கொடுத்தாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெருமை பாராட்ட மாட்டாங்க எங்களோடுதான் தேவன் பேசினார் எங்களுக்கு தான் பிரமாணம் கொடுத்தார் சரி கொடுத்தாரு ஓகே ஆனா அதை மீறி நடக்கிறீங்களே அது சரியான்னு கேட்கிறாரு அப்போ இந்த மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரோமர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் விஷயம் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க மாட்டீங்கன்னிப்பு கேட்ட ஆளுங்க யாரு நீங்க யாரு ஒன்பது மூணாம் அதிகாரம் ஒன்பது ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா என்னன்னா இன்னைக்கு உலகத்துல என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் குற்றவாளியா தீர்க்கிறது பிரச்சனை இருக்குது இதுல யூதர்கள் தாங்கள் தான் யோக்கியம் நினச்சிட்டு இருந்தாங்க அதான் சொல்றாரு நீங்க யோக்கியம்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை பெருமை பாராட்டினா போதாது நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணுமே கடவுளை கனப்படுத்தணுமே நீங்க எங்க நட செயலியே அப்படின்றார் அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு சொல்றாரு நீங்களும் குற்றவாளிங்க தான் ஏன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மனசாட்சிய மீறி நடந்திருக்கிறீங்க நீங்களும் குற்றவாளி தான் நீங்க இசுரவேலர்களை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது யூதர்கள் புறஜாதிகளை குற்றவாளின்னு சொல்ல முடியாது மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவ யாரானாலும் சரி சொல்றாரு யார் மற்றவங்களை குற்றவாளியா சரி நீ முதல்ல நீயும் குற்றவாளி அப்படின்றார் இப்ப படிக்கிற ஒன்பதாவது வசனத்தை எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தம் படித்தனோமே சொல்றாரு யூதரா இருக்கட்டும் கிரேக்கரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பாவினு ரெண்டாம் அதிகாரத்துல எடுத்து வச்சேனே சொல்ற ரெண்டாம் அதிகாரத்துல நான் சொன்னேன் யூதரும் பாவிதான் கிரேக்கர்களும் பாவிதான் யூதர்களும் பாவிதான் கிரேக்கர் ஆனா யூதருடைய பாவம் வேற கிரேக்கர்களுடைய பாவம் வேற யூதர்களுடைய பாவம் என்ன சிம்பிளா சொல்லணும் சிம்பிளா சொல்ல பிரமாணத்தை மீறி மீறி நடந்தார்கள் அதுதான் யூதர்களுடைய பாவம் து வந்த மேசியாவை அவர்கள் அங்கீகரிக்கில்லை அதுதான் அவங்களுடைய பாவம் இப்ப பாருங்களே இஸ்ரவேலர்கள் பலமுறை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் தம்முடைய தாசன தம்முடைய ஊழியக்காரர்களையும் அனுப்பி புரிய வைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பல முறை அது நடந்துச்சு எச்சரிக்கப்பட்டார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஒரு காலமும் கற்றுக்கொள்ளவே இல்லை ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்துக்கு வாங்க ரெண்டு ராஜாக்கள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் மன்னியங்கள் பதினேழாம் அதிகாரம் பேஜ் நம்பர் சொல்றேன் விரோதமாக நல்ல படிங்க இஸ்ரவேல் புத்திர பாவம் செய்து எடுப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கு தெரியுமா எங்கிருந்து தெரியுமா வேதத்தில் ஆரம்பிக்குது இந்த ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் பைபிள்ல இருக்குது நிறைய நேரத்தில் அதை படிக்கும் போது நம்ம கிறிஸ்தவங்களுக்குலாம் கொஞ்சம் பயம் வரும் கடவுள் ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு அதுல பேர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் உள்ள போக முடியும் அதுல பேர் இல்லைன்னா போகமாட்டோம் ஜீவ புஸ்தகம் சொல்லுவாங்க அத ஆனா ஜீவ இன்னொரு பேரு மல்கியா திர்கதரிசி சொல்றாரு அந்த புத்தகத்துக்கு பேரு ஞாபக புஸ்தகம் த புக் ஆஃப் கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்காரு ஒரு புஸ்தகம் வச்சிருக்காருன்றாங்க கடவுள் அப்பெல்லாம் ஒன்னும் புஸ்தகம் வச்சு இல்லை அது ஒரு உவமை மொழி எங்க இந்த பேச்சு அடிப்படுத்து தெரியுமா மலையிலிருந்து பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கும் போதுதான் ஞாபக புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் ஒன்னு இருக்குதுன்னே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா சட்டம் இருக்கும்போது சட்டத்துக்குன்னு கேஸ் ஃபைலும் இருக்கும் அப்படி தானே சட்டமும் இருக்கணும் சட்டத்தை குற்றம் குற்றவாளியா தீர்க்கப்படும் அது என்ன பண்ணப்படுவாங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவங்க ஒரு குற்றவாளியா ஸ்டேஷன் கூட்டு போறாங்க என்ன பண்ணிக்குவாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்குவாங்க நிறைய இருக்குது எழுதி பைல் பண்ணி உள்ள வச்சிருவாங்க அவன் நிரூபிக்கப்பட்டு வெளியில வந்தாலும் போது என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடும் அங்கதான் ஆரம்பிக்குது பைபிள்ல எப்போ கையில கல்லு வச்சுக்கிட்டு வரும்போது பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு வரும்போது சொல்றாரு ஜீவ புத்தகத்தை பத்தி பேசுறாரு அதுக்கு முன்னாடியும் ஜீவ புஸ்தகத்தை பத்தி பேச்சு கிடையாது அதுக்கு பிறகு மட்டும் தான் ஜீவ புஸ்தகத்தை அதனால தான் பைபிள்ல இந்த வார்த்தை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கையில சுமந்துகிட்டு வரும்போது வந்தது ஏன் நியாயப்பிரமாணம் இருந்துச்சுன்னா எப்பெல்லாம் மீறீங்களோ அந்த புத்தகத்துல எழுதிருவாரு மீறி நடக்கும் போதும் எழுதிருவாரு ஒழுங்கறங்கும் போதும் எழுதிருவார் இஸ்ரோ வேலர்களுக்கு அது நல்லா புரியும் நமக்கு ஜீவ புஸ்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது உங்க பேரெல்லாம் கடவுள் எழுதி வச்சுட்டு இருக்குல்ல உங்க பேரெல்லாம் புக்களை எழுதி வைக்கல உங்க பேரெல்லாம் அவர் கரங்களில் போர் திந்துள்ளார் அவருடைய கரத்துல எழுதி வச்சிருக்கிறார் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைச்சிருக்கிறார் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரு கிடையாது ஏன்னா உங்களுக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது வேற ஒரு நாட்டில் இருக்கிறவனுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற குற்றவாளியா உள்ள கொண்டு போய் வச்சிட முடியாது சீக்கிரமா ஈஸியா அவங்களை கொண்டு போய் அவங்க கோர்ட்ல சம்பதி குற்றவாளியா திருக்கலாம் தேவன் நம்மை கொண்டு போய் இஸ்ரவிலருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுத போறதில்லை ஏன்னா பிரமாணம் இருந்தவர்கள் இடத்துலதான் கேஸ் புக்கம் இருக்குது நமக்கு அப்படி கிடையாது நமக்கு என்ன தினமா இருக்குது அவருடைய இரக்கங்கள் அவருடைய இறக்கங்கள் நமக்கு இருக்குது அவருடைய கிருபம் நமக்கு இருக்குது அவருடைய தயவு நமக்கு இருக்குது ஆனா இஸ்ரவெல்லர்களை குறித்து பாருங்க பதினேழு ஏழு எகிப்துல வந்த உடனே வேதம் அவங்களுடைய ரெக்கார்டு வைக்கிறது பாருங்க எகிப்துல இருக்கும் போது நானூத்தி முப்பது இருந்தாங்களே அவங்க என்ன பாவம் செய்தாங்க எதை பத்தியும் பேசல கண்டிப்பா எகிப்து ராஜாவுடைய கட்டாயத்துல கூட போய் அவங்களுடைய மதத்தை வணங்கி இருந்துருப்பாங்க அவங்களுடைய தேவாலயத்துல போய் நின்று முருக்க எதையுமே ஆண்டவர் எதிராக செய்யல என்றைக்கு எங்களுக்கு பிரமாணம் வேண்டும் என்று கேட்டார்களோ அன்றைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் பிரமாணத்தையும் கொடுப்பேன் இருக்குல்கியா திரு ஞாபக புத்தகம் இருக்கு தெரியும் நீ என்னென்ன செஞ்சிருக்க எழுதி வச்சிருக்க நான் ரெண்டு மூணு நாலு அதிகாரத்தை படிச்சு பாருங்களுக்கு அது உங்களுக்கு கிடையாது உங்க பேர் இருக்குதான ஆண்டு ஒரு செக் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது ஏன்னா உங்க பேர் அவர் ஏற்கனவே பெயர் சொல்லி அழைத்தார் உங்களை உங்களை உங்க பேர் அவருக்கு இருதயத்தில் இருக்கு அவருக்கு மனசில் இருக்கு புஸ்தகத்தில் இல்லை ஏன்னா உங்களுக்கு உங்களை குற்றவாளியை தீர்க்க முடியாது ஆனால் இஸ்ரவெல்லர்கள் பாருங்க எகிப்திலிருந்து வந்த உடனே அவர்களுக்கு வேதம் சொல்லுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து பன்னிரண்டு பாரு பத்து பதினொன்னுல இருந்து வாசிக்கிறேன் கர்த்தர் தங்களை விட்டு குடி விளக்கின ஜாதிகளை போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்ய தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து கர்த்தர் சொல்லியிருந்தும் கீழ்படியில் நம்ம யாருக்கும் கர்த்தர் சொல்லலை நம்ம சந்ததி கிட்ட கருத்தர் பேசுனது இல்லை இந்தியாவுக்கு இயேசு வந்தது இல்லை அவர் மறிச்ச பிறகுதான் இந்தியாவுக்கு தோம்ப வந்தான் அதுக்கு முன்னாடி இயேசு வரல நல்லா புரிஞ்சுக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஒரு கடவுள் உங்களுக்கும் இருக்கிற உறவுல எந்த ஒரு இருக்கம் இருக்காது எந்த இருக்கம் இருக்காது சொல்லும் இப்படி செய்ய தகாது என்று பதிமூணு நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான எல்லாரையும் கொண்டு இஸ்ரேவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து அவர்கள் செவி பாத்தீங்களா இஸ்ரேவேலர்கள் கர்த்தர் சொல்லியிருந்தும் செவி கொடுக்கல நமக்கு கர்த்தர் சொன்னதில்லை நமக்கு ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார் நம்ம சந்ததிக்கு தெரியாது இதெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது தோமா இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது நமக்குன்னு ஒரு ரட்சகர் இயேசு சிலுவையில மறிச்சாருன்னு அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது எந்த தூதனும் வந்து தரிசனமாகி இதுக்கு தானியலுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கு வெளிப்படுத்தினதில்லை எந்த ஒரு ஞான திருஷ்டி காரணம் நமக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வார்த்தை கீழ்படியுங்கன்னு சொன்னது கிடையாது அனுப்புறாரு நினைவுக்கு போ அங்க போய் பண்ண தப்சி போயிடறான் ஏன்னா இதுக்கு அங்க போய் சொல்லணும் இருபத்தி மூணு திரும்ப படிக்கிறப்ப இருபத்தி மூணு கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரோவேலர்கள் தங்கள் தேசத்து நின்று அசிரியாவுக்கு கொண்டு வரைக்கும் இருக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலமா ஊழியக்காரர் மூலமா ஞான மூலமா தேவ தூதர்கள் மூலமா மூசையின் மூலமா பிரமாணத்தின் மூலமா செய்யத்தகாததுன்னு சொன்னதை கேட்டும் பாவம் செஞ்சாங்க அதுதான் அவங்களுடைய பாவம் நம்முடைய பாவம் அது கிடையாது நம்முடைய பாவம் என்ன அவர் அவரவர் வழியை கெடுத்து கொண்டோம் மனசாட்சிக்கு விரோதமா நாம வாழ்ந்தோம் நம்ம பாவம் வேற வாசித்து காட்டுறேன் ஆதி ஆகமா இது இது உங்க மனசுல இருதயத்துல எண்ணங்கள்ல கலக்க விட்டுருங்கத கடவுள் உங்கள் மேலே எப்படி ஏ உங்கள் மேலே எப்படி இருக்கு உங்களுக்கு உங்களுடைய பாவம் என்ன உங்களுடைய பாவத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இஸ்ரவெல்லருடைய பாவம் என்ன அந்த பாவத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு வேறு பிடித்த அடையாளத்தை பார்த்துக்குங்க உங்கள் பிளட்டு அதுக்கேற்ற பிரச்சனையை தான் ட்ரீட் பண்ணணும் வேற ஒரு பிளட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பிளட்டோடு ட்ரீட் பண்ண முடியாது அப்படி ட்ரீட் பண்ண வேற வியாதியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துடும் அந்த மாதிரி கோல் மா நடந்துருக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்றேன் டாக்டர் கேட்குறாரு பேஷண்ட் கேட்கறான் வயிற்றில் தானே ஆப்ரேஷன் நீங்கள் நெஞ்சில் பண்ணிட்டீங்களே டாக்டர் சொல்றாரு உன்னை யார் கீழே இறங்கி படுக்க சொன்னது நிறைய இடத்துல மாத்தி மாத்தி ட்ரீட்மெண்ட் நடந்துருக்குது இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல மாத்தி மாத்தி ட்ரீட்மெண்ட் நடந்து மாத்தி மாத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நம்மள செய்யாத பாவத்துக்காக நம்மளை பாவ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க இன்னைக்கு செய்யாத பாவ உணர்வை எல்லாம் நமக்குள்ள ஊற்றுறது குற்ற உணர்வு எல்லாம் நமக்கு ஊற்றுறது நமக்கு பிரமாணம் கொடுக்கப்படலை நாம் எப்படி வாழ்ந்தோம் பாருங்க ஆறாம் அதிகாரம் மணி வசனம் பாருங்க பதினொன்னு வாசிக்கிறேன் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் தங்கள் வழியை கெடுத்து தாங்கள் எப்படி வாழ்றதுன்றதாம எப்படி வாழ்றோம் யாரோ அவங்களுக்கு முன்ன வந்து நின்று நீ வாழ்றது தவறுனு சொல்ல அதனால தான் பவுல் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்துல இஸ்ரவேலருடைய பாவத்துக்கு ரெக்கார்டு புக் இருக்குது உங்க பாவத்துக்கு ரெக்கார்டு புக் இல்லை பாருங்க ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை ஹலோ உங்க பைபிள் இருக்கா தேவன் உலகத்தாருடைய பாவங்களை இஸ்ரவேலருடைய பாவத்துக்கு புஸ்தகம் இருக்குது உங்களுடைய பாவத்துக்கு என்ன இல்லை என்னவே இல்லை நம்முடைய பாவ என்ன இல்லை ஆனா இஸ்ரவேலருடைய பாவத்துக்கு என்ன இருக்குது ஞாபக புஸ்தகம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு புஸ்தகம் இருந்துச்சு நமக்கு கொடுக்கப்படல அதனால கடவுள் என்ன செய்யல நம்முடைய பாவங்களை என்ன கடவுள் உங்க பாவத்தை என்ன இல்லை இஸ்ரோலுடைய பாவத்தை இன்னும் கொஞ்சம் அடையாளம் காட்டுறோம் காட்டுறோம் பாருங்க மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இதை வச்சு கூட இன்னைக்கு நம்மளை பயம்புறுத்துவாங்க சின்ன வயசுலாம் இந்த வசனத்தை கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு மத்தையு பனிரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லு ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவனாகிலும் மனுஷகுமாரருக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை யார் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் மத்த பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு பாருங்க அப்பொழுது வேத பாருகர்கள் பரிசெயரும் சிலர் அவரை நோக்கி அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டம் அங்கே இருக்கும் போதெல்லாம் இயேசு நாங்க தான் பேசுவார் ஏசு பேசு ஏசு கடிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொது ஜனங்கள் இருக்கிற இடத்துல இல்லை இஸ்ரேவேல் மக்கள் குறிப்பாக பொதுவாக இஸ்ரோவேல் மக்களை இயேசு ஒரு நாள் கூட கடிந்து கொண்டதே கிடையாது அதிகமா அவர் கடிந்து கொண்ட மக்கள் யார் தெரியுமா வேத பாறர் பரிசெயர் பிரதான ஆசாரியர் அவங்களே பிளேம் பண்ற சொல்றாருக்கு விரோதமா தூஷணமோ மன்னிக்க வலியுறுந்த தூஷணமோடும் விரோதமாக பேசினால் அருமையிலும் அவனுக்கு இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்னு வந்து தூஷணம் அப்படின்னா என்ன டேமேஜ் பண்ணுறது கெடுக்கிறது தப்பு தப்பாக சொல்லி கெடுக்கிறது அது இங்கே வாசிக்கிறோம் இந்த பதினோராம் அதிக பனிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு ஒரு மனுஷனை கொண்டு வராங்க ஏசு அந்த பிசாசை துரத்துறாரு அவனை சுகமாக்குறாரு சுகமாக்கின உடனே அங்கே இருக்கிற அந்த பையன் பேசி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க தாவிதின் குமாரன் இவர் தான் அப்படி சொன்ன உடனே இருபத்தி நாலு பரிசெயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சேபிளினாலே பிசாசுகளை துரத்துகிறான் அல்லாமல் மற்றபடி அல்ல ஏசுவாங்க சேர்ந்து எல்லாம் பண்றான் அப்ப இயேசு சொல்றாரு பிசாசு எப்படி பிசாசு துரத்த முடியும் அவங்களுக்குள்ளவே பிரச்சனை இருக்காதா அப்ப அந்த பிரச்சனையை அவங்க சரி பண்றதுக்கே அவங்களுக்கு காலம் பத்தாது நம்ம கிட்ட வரவே மாட்டாங்களே பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அவர் சில செய்ததை கேள்விப்படும் போது நம்ம உள்ள குறித்து நினைக்க முடியுமா நாமக்காக அப்பதான் சொல்றாரு எனக்கு விரோதியா இருக்கிறான் சொல்றேசுவேசுக்கு விரோதமா பேசுறாங்க முப்பத்தி ஒண்ணு அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் சொல்றார் எந்த பாவத்தையும் கடவுள் மன்னிச்சிருவாரு ஆனா ஆவியானவருக்கு விரோதமா எதனா பேசினா மன்னிக்க மாட்டாரு உடனே நம்ம கிறிஸ்தவங்க இந்த பெந்தகோசியக்காரங்க பண்ற இந்த அட்டகாசம் இருக்குல்ல இந்த படுத்து உருள்றதும் பிறல்றதும் கத்துறதும் கூச்சல் போடுறதும் நாங்கெல்லாம் அப்பவே கிண்டல் அடிப்போம் நீங்க பண்ணிருக்கீங்களா தெரியல நாங்கெல்லாம் பயங்கரமா கிண்டல் அடிப்போம் சும்மாவே இருக்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது அதனாலயும் சில பேருக்கு என்ன பிடிக்காது ஏன்னா அதெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னத்துக்கு ஆடுக்கிறீங்க நீங்க குதிரையில போற மாதிரி பாடிக்கிட்டு மூலத்தை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மாதிரி புத்தி நம்ம நடந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க கேட்டா அது ஆவியானவர் செய்யறாருன்னு நான் சொல்றேன் ஆவியானவர் அப்படி செய்யவே மாட்டார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போதுதான் நமக்கு கேள்வி கூத்தா இருக்குது ஏலி கூத்தா இருக்குது நம்மளே நம்ம உள்ள இருக்கிற ஆளுகளே கிண்டல் அடிக்கும் போது அப்ப வெளியில இருக்கிற ஆளுங்க பண்ண மாட்டாங்களா அந்த அட்டகாசத்தை அலோலியா கூட்டம் தானே நீங்க அப்படின்வாங்க லோ லோ லோ லோன்னு கத்தினுங்களேன் அந்த கூட்டம் தான நீங்க அப்படியே பண்றது யாருன்னா இப்ப புதுசா வராங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உள்ள இருக்கு பண்ற அட்டகாச இருக்கு பாருங்க கேட்டா அக்கினி அக்கினியா வந்து இறங்குச்சான் உண்மையிலேயே அந்த அக்கினி எந்த அக்கினி தெரியுமா அந்த அக்கினி இஸ்ரவேலை சுட்டரிக்க போற அக்கினி நம்ம அலங்கையாமல் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும் ஊற்றும்ன்றாங்க ஊத்துன வெந்தருவனி நமக்கு அக்னி அபிஷேகம் தேவையா அக்கினா என்னத்துக்கு அக்கினால இஸ்ரவேலுக்கு ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு அழிஞ்சு நாசமா போச்சு இஸ்ரவேல் நாம யாருக்கும் அக்னி அபிஷேகம்லாம் தேவை இல்லை முதல்ல என்னத்தை கேட்கிறோம் என்னத்தை பேசுறோம்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு அக்கினியா நமக்கு அன்பின் அபிஷேகம் தேவை நமக்கு அன்பு தேவை அப்படியே சொல்றாரு குறைந்தர்ல நீ அந்நிய பாஷையில பேசி ஒரு பிரஜனம் இல்ல நீ தீர்க்க தரிசனம் பேசி ஒரு பிரஜனம் இல்ல நீ விசுவாசித்த ஒரு பிரஜன இல்ல அன்பு உனக்கு இல்லா விட்டால் அப்படின்னா இப்ப நமக்கு என்ன அபிஷேகம் தேவை அன்பு தேவை டோலோ லோனு இங்க கத்திட்டு வீட்டுல போய் பேபு கத்திட்டு இருக்கிறது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இது இது இது ஒரு இது ஒரு அபிஷேகமா இது இது ஒரு அடையாளமா இப்ப நாங்கெல்லாம் கிண்டல் அடிப்போம் பாருங்க பயங்கரமா எப்படி ஆடுது பாருங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்க பாருங்க எப்படி கத்துறாங்க பாருங்க பயங்கரமா கிண்டல் அடிவோம் அதுவும் நாங்கள் படிச்ச கல்லூரியில் அதை விட ஓவர கிண்டல் அடிப்போம் அப்போ எங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து வேற காட்டுவாங்க காட்டி என்ன சொல்லுவாங்க ஆவியானவருக்கு விரோதமா பேசுற எந்த ஒன்றும் மன்னிக்கப்படாது நமக்கெல்லாம் பயம் நல்லா பார்த்துங்க ஆவியானவருக்கு விரோதமா பேசுன இந்த வேத பகுதியு சொல்லும் பொழுது அன்னைக்கு ஒன்னும் ஆவியானவர் யாருக்கும் கொடுக்கப்படவே இல்ல அன்னைக்கு எந்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று யாரும் தரையில புரண்டு கத்திக்கிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்ட அன்னைக்கு இல்லவே இல்ல ஏசு இதை சொல்லும் பொழுது இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுக்கப்படல அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துலதான் அதை பத்தி வாசிக்கிறோம் அப்போ அப்போ அப்போ என்ன தூஷணம் பேசிருந்தாங்க ஆவியானவருக்கு விரோதமா என்ன பேசினாங்க பாருமார தன்னை பத்தி மாத்திரம் இந்த உலகத்தில் அனுப்பி அவர்களை எச்சரித்தார் ஒரு தீர்க்கதர்சிக்கு கூட அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை இப்பொழுதோ தேவன் நம்முடைய ஆவியானவர் மூலமா நம்முடைய ஆவியானவர் மூலமா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறார் யார் இந்த இயேசு அவர் என்ன செய்திருக்கிறார் அவருடைய மரணம் எதற்கு ஆனால் இஸ்ரோவேலர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை இப்ப அவங்களுக்கு இருக்கிறது லாஸ்ட் உதவி இதுக்கப்புறமா ஏன்னா இதுக்கப்புறம் இது வரைக்கும் திருக்கதரிசிகள் வந்து சொன்னாங்க அதை கேட்கவே இல்லை இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கடைசி தருணம் இந்த தருணத்தை அவங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிதான் சொல்றாரு நீங்க விசுவாசிக்கலா நீங்க என்ன பண்ண முடியாது வரப்போகுற ஆக்கினை கிபி எழுபதுல வரப்போகிற ஆக்கினைல அந்த நரக ஆக்கினை எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள தேவனே புரிய வைக்கும் போது அதையும் மனுஷன் ரிஜெக்ட் பண்றானா வேற உதவி அவனுக்கு எங்க கிடைக்க போகுது அதத்தான் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு எல்லா மனுஷகுமாரர்களையும் நீங்க நிராகரித்தீங்க என்னையும் சேர்த்து ஆனா தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தையும் நீங்க என்ன செய்வீங்க நிராகரிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்கும் இப்ப வாசி காட்டுறேன் மத்தையும் இருபத்தி லைட்டா படிச்சுட்டு இருபத்தி ஒன்பது பாருங்க மாயக்காரராகிய வேதப்பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஐயோன்னு உங்களுக்கு ஆபத்துன்னு யார்கிட்ட சொல்றாரு முழு இஸ்ரோவேல் மக்களுக்கு சொல்லல மாயக்காரராகிய வேதப்பாரகர் பரிசேயர் இஸ்ரேவேல்ல இருந்த ஒரு ஒரு ஒரு மத வெறி பிடிச்ச நபர்கள் அவங்கள பார்த்து சொல்றாரு பாருங்க முப்பத்தி ஒன்னு ஆகையால் தீர்க்கதர்சிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரர்களா இருக்கிறீர்கள் அப்பா அம்மா செஞ்ச மாதிரியே தாத்தா பாட்டி செஞ்ச மாதிரியே நீங்களும் சர்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே வேத பாருகிறே பரிசேகரே அழைச்சவர் சர்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரக ஆட்சினைக்கு எப்படி கேள்வி எழுப்புறாரு எப்படி தப்பித்துக் கொள்ள போறீங்க இத்தனை தீர்க்கதரிசிகளும் அனுப்பி சொல்லியும் நீங்க கேட்கல இப்ப நானும் உங்க கண்ணு முன்னாங்க ஆவியானவரும் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கிறாரா அப்பயும் நீங்க கேட்கல வரப்போகிற நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பிச்சுக்க போறீங்க எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் காட்டின பிறகும் நீங்க இவ்வளவு கடினமா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் ரெண்டு ரெண்டு ராஜாக்களுக்கு போகலாம் பதினாலாவது வசனம் பார்க்க பதினேழு பதினாலு அவர்கள் செவி கூடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்தை தங்கள் பிதாக்கள் எப்படி கழுத்த கடினமா வச்சிருந்தாங்களோ அதே போல தீர்க்கதரிசிகள் சொல்லியும் கழுத்த அதைத்தான் ஏசி இப்போ சொல்லிட்டு இருக்கிறார் கழுத்தை கடினமாக வச்சுன்னு இருக்கீங்களே எப்படி தப்பித்து கொள்ள போகிறீங்க உங்களையோ என்னையோ பார்த்து கேட்கற வார்த்தை கிடையாது உங்களையும் என்னையும் பார்த்து மன்னிப்பே சொன்ன வார்த்தை கிடையாது உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லலை அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பார்த்து நீங்கள் கிண்டல் அடித்த போது அவங்கள பார்த்து நீங்கள் ஏலனமாக சிரிப்பாக பேசுனதுனால கடவுள் oui. வந்து உங்கள் மேலே உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லலை நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க பண்ணுறதை பார்த்தா இன்னும் கேலிக் கூத்தாதான் இருக்கும் இங்க இருந்து குதிச்சு குச்சி குச்சி இங்க வருவாரு அப்பெல்லாம் லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா இருக்கும் சில லேடிஸ் இங்க இருந்து குச்சி குச்சி குச்சி இங்க வருவாங்க புருஷன் பார்த்தா இப்ப கோயில பாஸ்டர் குழப்பம் பண்ணி விடுறான்னு கேட்க மாட்டாங்க எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஒரு முட்டாள்தனம் எல்லாம் உள்ள வந்துச்சு ஆவியான ஒரு செய்கிறார் ஆவியான ஒரு செய்கிறார் பாருங்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு நீ பாஸ்டர் நான் முதுக தேங்க தலைய தட்டே இருக்கிறாங்க போய முடியாது நான் தான் விழனும் நீ என்ன தள்ளது அப்புறம் பின்னாடி ரெண்டு பேர் ஆவியானவர் தான் தள்ளுறாரு வேற இதுல ஒருத்தர் பண்றாரு பாருங்க அட்டகாசம் விழுவாங்களாமா விழுந்து என்ன கிளிக்க போறீங்க விழுந்து என்ன செய்ய போறீங்க விழுந்து கடந்த வாழ்க்கை எழுந்து நின்னா போடுற போட்டுறக்கு முட்டாள்தனம் ஆவியானவர் யாரா இருந்தாலும் சிரிப்பான் இஸ்ரோ வேலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னும் போது ஆட்சியில் இருந்து தப்பிப்பீங்க இஸ்ரோ வேலை அழிய போது கிபி எழுபதுல இஸ்ரோவே அழிஞ்சது ரோமர்கள் வந்து இஸ்ரோ வேலை முழுவதும் எரிச்சு போட்டாங்க ஆறு மாசத்துக்கு எரிச்சு போட்டாங்க பதினோரு லட்சம் ஜனங்களை ஒரே நாள்ல கொண்டு போட்டாங்க ஊரெல்லாம் ரத்த ஆறா ஓடிச்சு அடக்கம் பண்றதுக்கு பெட்டிகள் இல்ல அதனால புழு புழுவா சரீரங்கள் பூத்து வந்தது என்ன நீ ஏத்துக்கணும் என்ன நீ அங்கீகரிக்கணும் அப்படின்னு இஸ்ரமிலர்கள் கிட்ட சொல்றாரு உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை கிடையாது அதனால இந்த வசனத்தை படிக்கும் நான் பயந்து இருக்கிறேன் அதனால இப்ப சொல்றேன் நான் பாருங்க எனக்கு ஆவியானவர் ஏன்னா பிடிச்சி பிடிச்சி தள்ளி பார்த்தாங்க நானும் வரல அப்புறமா என்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இவருக்கு இன்னும் நிறைய ஒப்பு கொடுக்கலன்ட்டாங்க எத்தனை முறை தான் ஒப்பு கொடுக்கறது எவ்வளவுதான் ஜோப் பண்றது ஒப்பு கொடு ஒப்பு கொடுன்னு அத்தனை முறை எத்தனை முறை கடுப்பாயிப்போச்சு எனக்கு அப்புறம் இன்னொரு மாசம் கழிச்சு திரும்ப ஒரு கூட்டம் வந்துச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்து நான் விளவே இல்லை அப்புறம் ஒருத்தருகிட்ட போய் ஒரு ஆவல் ஏன்னா ஊழியர் என்ன ஆவியானவர் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டாங்க அவராக வந்தா ஓகே எனக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை இப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன் கெஞ்சு அழு போராடு கேளு இப்படி இப்படி இப்படி பண்ணி உளுக்கி உளுக்கி விட்டு பார்த்தாங்க ஒன்னும் நடக்கல எனக்கு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன் நான் ஏன்னா இந்த ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்க ஊழியம் செய்யணும்னா உனக்கு ஆவியானவர் இருக்கணும் அப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னாரு ஆர்வமா உட்காந்து கேட்டுருக்கிறாங்க அபிஷேக் எப்படி பெறுறதுன்னு பேசினுக்கிறாரு அதெல்லாம் நீங்களாம் ஒன்னும் ஒன்னும் அவசரமே படத்தவளவு என்னைக்கு நீங்கள் யேசுவை அறிந்து விசுவாசியத்தீர்களோ அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி இருக்கிறார் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுனாதான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது ஊமைகள்லாம் அப்புறம் எப்படி அந்நிய பாஷை பேசணும் இப்போ கொஞ்சம் சொல்லுங்க இப்போ முட்டாள்தனமா இல்லை அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியானவர் இருக்கிறாருலாம் அர்த்தம் கிடையாது ஆவியானவர் இருக்கிறதுனால அந்நிய பாஷை பேசுகிறோம் ஏன்னா நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசிட்டு வீட்டில் போய் அசிங்கமான பாஷையெல்லாம் பேசுறது அது எந்த ஆவியில் பேசுறீங்க அப்போ ரெண்டு ஆவி இருக்குதா உங்களுக்குள்ள எனக்கு விளக்கு இப்போ நான் கேட்டேன் பிரதர் ஊழியத்தில் இருக்கிறேன் ஊழியத்தில் ஆவியானவர் எனக்கு வேணும் என்னன்னு அப்படின்னா அவர் சொன்னாரு நான் மோட்டர் ரூம்ல உட்காந்து ஜோவம் பண்ணும் பிரபு அப்படின்னாரு சரி சொல்லுங்க என்ன சொல்றாரு ஆவிய தாரு ஆவிய தாருன்னு கேட்டு இருந்த மோட்டர் ரூம் சின்னதாக இருந்துச்சான் பாருங்க அப்போ ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கினாராம் தூக்கிட்டு போய் செவரில் அடிச்சாரு என்ன மண்டையெல்லாம் ரத்தம்ன இருப்பாருங்க அதுக்கு எனக்கு இந்த ஆவிய தேவையில்லை முடிவெடுத்துட்டேன் உடைக்கிறது தூக்கி அடிச்ச முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்தான் பேசல் தான் வரும் அந்த கிண்டல் சொல்லல இஸ்ரோவேலர்கள் மன கடினமா இருக்கிறாங்க கீழ்படிய மாற்றாங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கண்ணு முன்னு நின்றுட்டு இருக்கிறாரு அதான் சொல்றாரு இப்ப நான் சொல்லியும் நீங்க ஏத்துக்கலன்னா இஸ்ரவேலை அழிய போகுது நான் சொல்லி கேட்டு நீங்க எல்லாரும் இஸ்ரவேலை விட்டு வெளியில போகணும் நீங்க வெளியில போகலன்னா இஸ்ரவேல ஒரு பேரழிவு காத்துட்டு இருக்குது அந்த அழிவுல நீங்க தப்பு வைக்கப்படணும்னா நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் நான் சொல்ற வார்த்தைகள் அங்கீகரிச்சு ஆகணும் வரிசை என்ன கேட்கறாங்க அப்ப அடையாளம் காட்டுங்க எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அப்ப நாங்க விபச்சார சந்ததியாரே என்னிடத்தில் அடையாளம் கேட்கிறீர்களா நான் யாரு நான் எப்படி வருவேன் எங்க பிறப்பேன் நான் என்ன செய்வேன் எல்லாம் கண்ணு முன்ன செஞ்ச பிறகும் நீங்க என்ன கேக்குறீங்க இன்னொரு அடையாளத்தை கேக்குறீங்களா அப்படின்னு அவங்க யாரும் யாரும் கூடயும் விபச்சாரம் எல்லாம் பண்ணல கடினமான வார்த்தையை ஊயப்படுத்தி அவங்களை கடிந்து கொள்றாரு சொல்றாரு பாருங்க பரிசேரே வேத பாருகரே பாம்பு குட்டிகளே அது செல்ல வார்த்தை கிடையாது அப்படி செல்ல வார்த்தையா நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இனி ஆரம்பிக்கும் போது இங்க வந்திருக்கிற எல்லா விரியன் பாம்பு குட்டிகளுக்கும் எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு சிங்க குட்டியை பெற்று வச்சுக்கிற பாம்பு குட்டி அன்னைக்கு பரிசைர்களை பார்த்து ஏசு சொல்லும் போது அதுக்கு எதிர் வார்த்தை எதுவும் பேசலையே அந்த அளவுக்கு ஒரு விஷ தன்மை உள்ளவங்க இயேசு சொல்றாரு எல்லாம் இந்த சந்ததியின் இடத்துல கேட்கப்படும் முப்பத்தி ஆறு பாருங்க இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சந்ததி இஸ்ரவேல் சந்ததி அன்னைக்கு இயேசு வாழ்ந்துட்டு போது வாழ்ந்துட்டு மக்கள் சொல்றாரு இந்த சந்ததிதி இருக்கும்போதே நான் திரும்பி வருவேன் இந்த சந்ததி இருக்கும்போதே இந்த தேவாலயம் இடிக்கப்படும் இந்த சந்ததி இருக்கும்பொழுதே எல்லா நியாய தீர்ப்பும் உண்டாகும் இந்த சந்ததி நீங்க கிடையாது உங்களை பார்த்து நீங்க ஏதோ சில நேரத்துல கிண்டல் அடிச்சிருக்கலாம் நீங்க பரியாசம் பண்ணிருக்கலாம் நீங்க சிரிச்சிருக்கலாம் ஒருவேளை நீங்க புரிந்து கொள்ளாம ஆகவே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்க செஞ்சதுனால கடவுள் உங்க மேல கோபமா இருக்கிறாரு மன்னிப்பே கிடையாது அப்படிலாம் நினைக்காது என்கிட்ட ஒருத்தர் இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு எனக்கு இப்ப குற்ற உணர்வே இல்லை பிரபு சொன்னார் உங்களுக்காக எல்லா மன்னிப்பு ஏற்படுத்திட்டார் முன்னாடி ஏற்படுத்தி கேட்கவே தேவையில்லை மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை மன்னிப்பு கேட்கறவங்க முக்கியம் கிடையாது மன்னிப்பு கேட்ட பிறகு சிலுவையில் மறிக்கல சிலுவையில் மறிக்கும் போது மன்னிப்பை வழங்கினார் சொன்னார் இவர்களை மன்னியும் நீங்கள் சிலுவையில மன்னிக்கப்பட்டவர்கள் உங்க பாவங்களை கடவுள் மன்னிச்சிட்டார் நீங்க அவருக்கு செல்ல பிள்ளை நீங்க அவருக்கு சொந்த பிள்ளை உங்க மேல எந்த கோபமும் உங்க மேல அவர் மன்னிக்க முடியாத எந்த ஒரு குற்றமும் மனசுல வச்சுக்கிட்டு உங்கள் பாவங்களை அவர் எண்ணினதில்லை இஸ்ரவேலருடைய இன்னொரு பாவத்தை சுட்டி காட்டிட்டு நம்ம முடிக்கலாம் இன்னொரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன் அடுத்த வாரம் ஆராதனை இருக்காது மாலை ஆராதனை அதுக்கு பதில் ஒரு திரைப்படம் போட்டு காட்ட போற எப்படி நம்ம கையில் வேதம் எப்படி நம்ம கையில் வந்தது மார்ட்டின் லூத்தர் எப்படி அதுக்காக பிரயாசப்பட்டார் அதை பற்றி போட போகிறேன் ஆறு மணிக்கெல்லாம் ஆராதனை தொடங்கிடும் ஆறு மணிக்கெல்லாம் ஆன் பண்ணிவிடுவோம் நீங்கள் உள்ளே வந்து ஆறு மணிக்கெலாம் உட்கார பாருங்க எப்படின்னா ஒரு ஏழே முக்காவுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் எட்டு மணிக்கெலாம் வெளியில் போயிடலாம் அதனால் தயவு செய்து வருகிற வாரம் உங்கள் டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுங்க ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுங்க ஒரு அஞ்சே முக்காக்கெல்லாம் வந்துடுங்க இப்போ சீக்கிரம் வந்துருங்க நம்ம எல்லாம் உட்காந்ததை பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது பார்க்கணும் கிறிஸ்தவர்கள் அதை பார்க்கணும் எப்படி ரோம கத்தோலிக்கர்கள் எப்படியெல்லாம் சபையை ஏமாத்தினாங்க எப்படி மக்களுக்கு தவறானதெல்லாம் போதிச்சாங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ என்ன மாதிரிலாம் இன்னைக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் புரியும் இந்த ஒரு வருஷத்தை வாசித்துட்டு நம்ம போலாம் இசுரவலர்கள் அந்த மன கடினம் எந்த அளவுக்கு இருந்துச்சு சிலுவையிலேயே கொண்டு போயிட்டாங்க பிலாத்து கேட்கிறார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினால இருந்து வாசிக்கிறேன் யோவான் பத்தொன்பது பதினால இருந்து வாசிக்கிறேன் அந்த நாள் பஸ்டாவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமாய் இருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி யாரு பிலாத்து யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் பாருங்க அவன் சொல்றான் அவன் ஒத்துக்கிறான் அதான் சொல்றேன் புறஜாதிகள் கிட்ட இயே வந்திருந்தா அதனாலதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி செஞ்சதை செஞ்சிருந்தாங்க உங்க கண்ணு முன்னா நினைமை பட்டணத்துக்கு செஞ்சிருந்த அவங்க கண்டிப்பா என்ன ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்க கண்ணு முன்ன செஞ்சதை நீங்க என்ன பண்ணல ஏத்துக்கவே இல்லை பிலாத் என்பவன் அவன் ஒரு ரோமன் அவன் புரஜாதி அவன் அவன் சொல்றான் இதோ உங்கள் உங்கள் ராஜா என்றான் ராஜா உங்கள் ராஜா என்றான் பதினஞ்சு அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிளாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் அவன் திரும்பு உங்களுக்கு என்ன ராஜா உங்க ராஜா பாவரு நான் எப்படி சிலுவையில் அறையுறது கவனிங்க பிரதான ஆசாரியர் பிரதித்திரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா சொல்றான் விழாத்து உன்னை வேணா நாங்கள் ராஜாவா ஏத்துக்குவோம் ஆனா இயேசுவ நாங்க இதுதான் அவங்க செஞ்ச பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறினதும் இயேசுவை நிராகரித்ததும் விழாத்த கூட எங்க கடவுள ஏத்துக்கிறோம் ஆனா இந்த இயேசுவை நாங்க ஆனா அந்த பிலாத்து சொல்றான் இவர் உங்களுடைய ராஜா ரெண்டு முறை சொல்றாங்க உங்க ராஜா பாவுரு ஆனா அவங்க சொல்றாங்க யார் எங்களுக்கு ராஜா பிளாத்து வேணா ராஜாவாரு பிலாத்து வேணா கடவுளாரு ஆனா இயேசுவை நாங்க ஏத்துக்க அப்ப இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்காதவங்களுக்குலாம் என்ன ஒழுங்கா சொல்லித்தரல நாம ஒழுங்கா சொல்லித்தரல அவர் எவ்வளவு நல்லவர்னு காட்டுனதே கிடையாது இப்ப கூட நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் துப்பாக்கி மனையில தான் மிரட்டுறோம் ஏசுவை ஏத்துக்கலன்னா நரகம் போவேன் இப்ப நரகம் இல்லைன்னோ இப்ப இவங்களுக்கு துப்பாக்கியில குண்டு இல்லை இப்போ இப்ப நரகம் கிடையாது ஏன்னா இஸ்ரவேலருக்கு தான் நரகம் உங்களுக்கு நரகம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு நரகம்னு சொன்னதே கிடையாது உங்களுக்கு கிருபை என்றுதான் உங்களுக்கு கிருப கடவுளுடைய இரக்கம் தான் உங்களுக்கு நரகம் கிடையாது ஆனா இஸ்ரவேலர்களுக்கு தான் சொல்றாரு நம்ம மரம் போகிற நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் ஏன்னா அந்த நரக ஆக்கினை கீப்பி எழுவது ஜூலை ஏழாம் தேதி இஸ்ரவேல்ல நடந்தது ரோமர்கள் சேனை இஸ்ரோவேலை படையெடுத்து வந்து இயேசு சொன்னது போலவே அழித்து போட்டார்கள் தீக்கி இரை ஆக்கினார்கள் ரோமர்களே அணைக்க முயற்சி எடுத்தாங்களா அணைக்க முடியலையா அந்த மாதிரி ஒரு அக்கினி இஸ்ரோவேல்ல பற்றி எறிஞ்சது இப்ப துப்பாக்கி மனையில மிரட்டுறது இயேசு ஏத்துக்கள்லாம் நறுகும் போவ இயேசு ஏத்துகள்லாம் இதாயிடும் ஏசுவேத்துக்கள் இப்ப என்ன ஆகுறதுன்னா மிரட்டிதான் தீவிரவாதிகள் மாதிரி ஆயிட்டு நம்ம எல்லாம் இது அவருடைய ஊழியர்காரங்க நம்ம எல்லாம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சில பேர் அப்படித்தான் பேசுறாங்க பட்டயம் நம்ம இடத்துல இருக்கிறது இது பட்டயம் கிடையாதியா கத்தி கையில் வச்சுக்கிற மாதிரியே பேசுறது தாறுமாறா பேசுறது துப்பாக்கி மனையில மிரட்டி கிட்டவான்னு கூப்பிடுறது தப்பு இது தவறான சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருக்கிறோம் நல்ல சுவிசேஷம் எது தெரியுமா சரியான சுவிசேஷம் எது தெரியுமா சொன்ன சுவிசேஷம் எது தெரியுமா அவர் மறித்தார் சிலுவையிலே கொண்டார் நீ ஏற்றுக் கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் நீ என்றென்றைக்கும் அவருக்கு சொந்தம் இப்படி சொல்லி பாருங்க இப்படிங்க நான் அவருக்கு சொந்தமான எப்படிங்க நான் நிறைய செஞ்சிருக்கிறேனே அதுக்கெல்லாம் என்னங்க அதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அவருடைய கருபையும் இறக்கமோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல முடிவே கிடையாது சந்ததி சந்ததியாண்டு உங்களும் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இத வாழ்நாள் எல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஆவலோட கேப்பாங்க அந்த இயேசுவ அறிந்து கொள்ளணும்னு கேட்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பிரசன் பண்றோம் பயம் பொறுத்துக்கிற பிரசங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தப்பு அது இதான் அவங்க செஞ்சாங்க நீங்களும் நானும் அப்படி செஞ்சதில்லை அங்க அங்கே சொதப்பி இருக்கிறோம் அங்காங்க தவறு செஞ்சிருக்கிறோம் அங்க அங்கே முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்திருக்கிறோம் அங்கங்கே தவறான பாதைகளை தெரிந்தெடுத்திருக்கிறோம் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கிறோம் சுயநலமா வாழ்ந்திருக்கிறோம் ஆனா இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த கிருப அந்த தயவு நம்மை மாற்றி இருக்கிறது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது நியாய பிரமாணம் அல்ல அதை விட சிறந்த பிரமாணத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் நியாய பிரமாணம் கூட நம்மை கட்டாயப்படுத்தினது ஆனால் இந்த பிரமாணம் நம்மை கடனாளிகள் என்ன தெரியுமா அன்பு கூறுவாயாக இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற பிரமாணம் அன்பு கூறுவாயாக இன்னைக்கு நாம் நேசிக்கிறோம் மாறி மாறி நேசிக்கிறோம் நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எப்படி நேசிக்கிறது ஆண்டவரே எப்படி மன்னிக்கிறதா ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா சொல்வார் என் சிலுவையை பாரு நான் எப்படி நேசித்தம் பாரு எப்படி மன்னித்தம் பாரு எப்படி விட்டு கொடுத்தம் பாரு எப்படி அது பொறுத்து கொண்டம் பாரு அதை இன்றைக்கு அதே எண்ணங்களை அதே சிந்தனைகளை அதே அன்ப அதே மனநிலையை இன்றைக்கு நமக்கும் கொடுத்துருக்கிறார் நாமும் போய் கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தது போல கிறிஸ்து தன்னுடைய கடைசி சூழ்நிலையில கூட அவ்வளவு மோசமான சூழ்நிலையில கூட வாழ்ந்து காட்டினது போல இன்றைக்கு நீங்கள் ஒன்னானும் போய் வாழ்ந்து காட்ட முடியும் கிறிஸ்து நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் இன்னைக்கு அந்த மாதிரியை நாம் பின்பற்றிட்டு இருக்கிறோம் ஆகவே உங்கள் பாவத்துக்காக இயேசு பலியாகிட்டார் இஸ்ரவேலர்களுடைய பாவத்துக்காக இயேசு பலியானார் ஆனால் இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் நீங்கள் ஒன்னானும் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்கள் கிடையாததுனால நமக்கு தண்டனை கிடையாது நம்ம மேல கடவுளுடைய கோபம் கிடையாது மதங்கள் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களை கட்டுப்படுத்த உங்களை பயத்துக்கொள்ள வச்சு உங்கள உங்களை உங்களை தாங்கள் சொல்லுகிறதெல்லாம் செய்யறத செய்ய வைக்கிறதுக்காக மதம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது இயேசு வியாபாரி கிடையாது இயேசு இந்த சத்தியங்களை எல்லாம் இந்த உலகத்துல வியாபாரம் செய்ய கொடுக்கல இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து விடுதலையா வாழ கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதையா விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் இப்பொழுது பாவிகள் அல்ல நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள் நீங்க கடவுளுக்கு தலை வணங்கி நிற்கிறீங்க கடவுளுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறீங்க இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை அதனால தான் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க நீங்கள் நானும் அப்படி கிடையாது எலும்பி நிற்கலாம் ஒருவேளை சாகுற ஒரு உங்க காலம் வந்தாலும் தைரியமா ஏத்துக்கோதும் அவருக்கு நீங்க சொந்தம் செத்த பிறகு அவருக்கு நீங்க சொந்தம் அதனால தான் சாகு கூட பயன்படுத்த முடியாது அதனால தான் ஷீஷர்கள்லாம் வெட்டை கூட ஒப்பு கொடுத்தாங்க வெட்டு கொள்ளுன்னு அக்கினியில் போடும்போதும் போடுன்னாங்க ஏன் எங்களை அவரை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது அந்த அந்த மனநிலை வரும்பொழுது மூச்சு நல்லா விட முடியுது விழுங்க நல்லா மூச்சு விடுங்க யோகா சொல்லித்தரேன் நல்லா மூச்சு விடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லுங்க கர்த்தரனை நேசிக்கிறார் கர்த்தர் என் மேல் இரக்கமாக இருக்கிறார் அவர் என் மேல் வச்சிருக்கிற கிருபைக்கும் இரக்கத்துக்கும் முடிவில்லை அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லி பாருங்க காலையிலிருந்து அந்த ஒரு புத்துணர் உங்களுக்கு வந்துடும் ஜிக்கலாம் நல்ல தகப்பனை இயேசுவின் மூலமாக உன் சமூகத்தில் நிற்கிறோம் நாங்கள் உம்முடைய நேசத்தை சுவாசிக்கிறோம் உன்னுடைய அன்பை சுவாசிக்கிறோம் நீரங்கள் மேல் வச்சிருக்கிற அக்கறையை சுவாசிக்கிறோம் எத்தனையோ தடுமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சொதப்பல்கள் எத்தனையோ தோல்விகள் ஆனால் ஒரு கூட எங்களை நீர் வெறுத்ததே இல்லை ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறீர் எங்களை முன்னேற்றி முன்னேற நடத்தியிருக்கிறீர் நாங்கள் அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு வெட்கமாக இருக்கோம் ஆனால் உன்னுடைய கிருபை எங்கள் தலைகளை நிமிர்ந்து நிற்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறதாண்டவரே எங்க பாவங்கள் எல்லாம் நீர் என்ன எங்க பாவங்கள் எல்லாம் எங்க பாவங்களையெல்லாம் நீர் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீர் உடைய இரத்தத்தாலே கழுவி பிள்ளைகளாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை நிற்க செய்திருக்கிறீர் எப்பேற்பட்ட பாக்கிய நாங்கள் பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே இந்த மாலை வேலையிலே நாங்கள் கூடி ஒருவரோட ஒருவர் உட்கார்ந்து உம்முடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் ஆராய்ச்சி பண்ண அந்த ஸ்லாக்கியத்துக்காக இசோத்திருக்கிறோம் இன்னும் இது தொடரட்டும் இன்னும் நாங்கள் இதை இன்னும் ஆழமாய் புரிந்து எங்களுக்கு உதவி செய்யும் உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம்